नित्ये சச்சிாத்மன் சூர हाटके कटका விவிதாடா சச்சிதாத்யூ நித்ய விஷ்ணி சர்வாதிவத் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் புத் புதானீவ வாரிணிங்கிற உதாரணத்தை மறக்கப்படாது தண்ணீரில்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 பிரகல்பித்தாக சர்வாக விவிதாக வக்தையாக பிரகல்பித்தாக ஆ இந்த பாடிமைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எனது கற்பிக்கப்பட்டவை உண்மையல்ல நம்ம இந்த வாழ்க்கையை உண்மையு நினச்சி இதில் இருக்கிற இன்பத் துன்பங்களை உண்மையு கருதுகிறோம் இந்த வாழ்க்கையும் இதில் உள்ள நிகழ்ச்சிகளும் உண்மையல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது அறியாமையின் கற்பனை மாயையின் கற்பனை நம்ம வந்து இந்த மேஜிக் ஷோலாம் போய் பார்க்குறோம் இல்லாத இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டுறாங்க ஆனால் நமக்கு தெரியும் அது மேஜிக்குன்னு தெரியும் ஆனாலும் நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அது மாதிரி இந்த வாழ்க்கையை நாம் புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப வியப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது சிதாத் சச்சிதாத்மனூத்த சச்சிதாத்மனாத்மாஷ்ணம் சொல்ல சச்சிதாத்மா சச்சிதாத்மானால் என்ன அர்த்தம் சச்சிதானந்தம் இங்கே சச்சிதாத்மா தான் இருக்குது ஆனந்தம் இல்லை சத்து சித்து ஆத்மா சத்துன்னா என்ன அர்த்தம்னா தூய இருப்புன்னு அர்த்தம் சத்துங்கிற பதத்துக்கு தூய இருப்பு பியூர் எக்சிஸ்டன்ஸ் அது என்ன பியூர் எக்சிஸ்டன்ஸ் பியூர் எக்சிஸ்டன்ஸ்னா இம்பியூர் எக்சிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கா அப்படின்னா ஆமாம் அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும் தூய இருப்பை உணரத்தான் முடியும் தூய இருப்பை இந்திரியங்களால் அனுபவிக்க முடியாது அதாவது ஒவ்வொன்றிலையும் இருப்பு இருக்குது இப்போ வந்து இந்த லைட் இருக்கிறது மைக் இருக்கிறது புத்தகம் இருக்கிறது டேபிள் இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் தரை இருக்கிறது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 பூமியாக இருக்கிறது காற்றாக இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது இந்த இருக்கிறதுங்கிறது வந்து இருக்கிறதோடு ஒன்று சேர்க்குறோம் ஆகாசம் காற்று அக்னின்னு இருப்பில் தான் எல்லாம் இருக்கிறது தத்துவத்தில் கடைசியில் என்ன சொல்லுவோம் இருப்பது உண்மை அல்ல இருப்பே உண்மை அப்படி இருப்பை அறி அறியத்தான் முடியும் நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் நீ என்பதும் நான் என்பதும் இருப்பில் இருப்பதாகும் இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அந்த அதுக்கு தான் சத்துன்னு பேர் சத்துன்னு சொன்னால் இருக்கிறது அசத்துன்னு சொன்னால் இருக்கிறது அஸ்தி அப்படிங்கிறதுலேருந்து வந்தது சத் இருக்கிறது அப்புறம் அடுத்தது சித்து இருப்பாகவும் இருக்கிறது இருப்பு உணர்வாகவும் இருக்கிறது சித்துன்னா உணர்வுன்னு அர்த்தம் கான்ஷியஸ்னஸ் பியூர் கான்ஷியஸ்னஸ் முதல்ல சொன்னது என்னது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்புறம் பியூர் கான்ஷியஸ்னஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸையும் பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸையும் செப்பரேட் பண்ண முடியாது பிரிக்க முடியாது தூய உணர்வையும் தூய இருப்பையும் பிரிக்க முடியாது அதுக்கு என்ன பிரமாணம் நமதான் பிரமாணம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிற போது நான் என்னை உணர்கிறேனா இல்லையா என்னை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற போது நான் இருக்கேனா இல்லையா என்னை நான் உணர்கிறேன்கிற போது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்கிற போது இருக்கிறேன் என்பதை உணர்கிறேனா இல்லையா இ உணர்கிறேன் ஆகவே உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு அது மூணு கோணத்தில் சொல்கிறோம் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா ஒருத்தர் இருப்பார் மாநரமாக இருப்பார் நெட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டுருப்பார்னா ஒரே ஆளுக்கு தான் இந்த மூணு லட்சணம் மாநரமாக இருக்கார் நட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டுகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணாடி போட்டுருக்கிறவரும் நட்டையாக இருக்கிறவரும் மாநிலமாக இருக்கிறவரும் ஒருத்தர் தான் அது மாதிரி ஒரே மெய்ப்பொருளை இருப்பாகவும் உணர்வாகவும் இன்பமாகவும் காண்கிறோம் மூன்று கோணத்தில் பேசுகிறோம் ஆனால் இங்கே ஆனந்தத்தை பற்றி போடலை நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் இருப்பாகவும் உணர்வாகவும் இன்பமாகவும் இருக்கிறது ஆத்மா என்னது நான் ஆத்மா சத்ஸ்வரூபகா ஆத்மா சித் ஆத்மா ஆனந்த நான் இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் இன்ப உணர்வாக இருக்கிறேன் இன்ப உணர்ச்சின் அர்த்தம் இன்பமாகவே இருக்கிறேன் நான் அந்த பகுதியை நான் விளக்கலை ஏன்னால் இன்னும் பின்ன சில பகுதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆகாது இருப்பாகவும் உணர்வாகவும் இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட் வேர்ட் இருக்குது அதை சொன்னால் இது புரியும் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச சப்தம் சொல் ஆன்மீக உலகத்தில் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னால் என்ன இருப்பு உணர்வு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 அநர்த்தம்னா என்ன இல்லாதது இருப்பற்றதுன்னு அர்த்தம் இருப்பற்றது பெயர்கள் வடிவங்கள் செயல்களுக்கு இருப்பு கிடையாது இருப்பற்றது மாறுவது அனர்த்தம் ஜடம்னா என்ன அறிவற்றது உணர்வற்றது துக்கம் துக்கம்னா துன்பமாக இருப்பது இந்த உடம்பு மனசு புத்தி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 அதுக்கு இத்தை கொடுக்குறோமே தவிர வாஸ்தவமாக கிடையாது இந்த விசாரம் பண்ணி புரிஞ்சுனான்னா அவனுடைய வே ஆஃப் என்ன சொல்கிறது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உலகத்தை பார்க்குற விதமே மாறிப்போயிடும் என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிறத பொறுத்து என்னை நான் பார்க்குற விதமே மாறி போயிடும் அது மாத்திரமில்லை எல்லோரையும் நான் பார்க்குற விதமும் மாறி போய்விடும் ஆஹ சச்சிதாத்மன் அனுசியூதே எல்லாத்துலேயும் அந்த சச்சிதானந்தம் இருக்கான் அத்தனை வஸ்துக்கள்லையும் இருக்கான் இப்போ வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த மூடியில் இருக்குது இதுலேயும் சச்சிதானந்தம் இருக்குது இதுலேயும் சச்சிதானந்தம் இருக்குண்ணா இதுக்கெல்லாம் கான்ஷியஸே இல்லையே சுவாமி இதைப்போ எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா இதுலேயும் கான்ஷியஸ்னஸ் இருக்குது ஆனால் கான்ஷியஸ்னஸ்ஸை உணர்வை வெளிப்படுத்துகிற மீடியம் ஊடகம் இல்லை ஊடகம் தமிழில் இப்போ ஊடகங்கள் ஊடகங்கள்ங்கிறாங்க ஊடகம்ங்கிறது சம்ஸ்கிருத பாஷையில் சம்ஸ்கிருத பாஷை அது ஊடகங்கிறது ஊடகம்னா மீடியம் மீடியாக்கள்னு சொல்கிறாங்க தமிழில் சொல்லும்போது ஊடகங்கள்னு சொல்லிவிடுறாங்க ஊடகங்கிறது சம்ஸ்கிருத பாஷை ஊடகம் அவங்க சொல்லுவாங்க தமிழ்லேருந்து சம்ஸ்கிருத்துக்கு போயிடுதுன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் சரி விஷயம் புரிஞ்சாச்சும் சரி ஊடகம் இந்த உடம்பில் ஊடகம் இருக்கு இதுவும் ஜடந்தான் இனர்ட்டு மேட்டர் தான் ஆனால் இதில் மீடியம் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகுது உதாரணம் சொன்னா புரியும் அதாவது எங்கேயுமே சூரிய வெளிச்சம் இருந்தாலும் சூரிய வெளிச்சம் எல்லாத்துலேயும் படுகிறது ஆனால் கண்ணாடியில் தான் இது வந்து வெளிப்படுகிறது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 நித்யே விஷ்ணு நித்யேன்னா எப்பொழுதும் யாண்டும் இருப்பது விஷ்ணவுன்னா விஷ்ணுங்கிற பதத்துக்கும் எங்கும் நீக்க மர நிறைந்தது என்றும் உள்ளது எங்கும் உள்ளது எல்லாவற்றிலும் பரவி இருப்பது ஆகியிருக்கக்கூடிய சச்சித ஆத்மாவில் எல்லாம் அத்தனை உடம்பும் கற்பிக்க நம்மெல்லாம் அலைகள் போல அத்தனை உடம்பும் மனசும் புத்தியும் அலைகள் போல இந்த அலைகள் தோன்றுகின்றன ஒடுங்குகின்றன அதனால் அடுத்த லைன் பாருங்கள் வக்தையோ விவிதா சர்வாக சர்வாகா வியக்தயா வக்தயன்னா என்ன அர்த்தம் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்று ஒன்று தனித்தனி பொருள்கள்னு அர்த்தம் விய வியக்தி அப்படின்னா நீங்கள் ஒரு வியக்தி அவர் ஒரு வியக்தி இந்த வியக்தி எல்லாம் சேர்ந்தா வியகான்னு பேர்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 எல்லா வியக்திகளும் பல்வேறு விதமான வியக்திகளும் வேப்பமரத்தை எடுத்துக்கிட்டால் அதில் வெரைட்டி இருக்குது ஆலமரத்தை எடுத்துட்டா வெரைட்டி இருக்குது மனுஷன் எடுத்துட்டால் மனுஷனில் வெரைட்டி ரேஸ் இருக்குது இந்த மங்கோலியன் ட்ரேஸ் வேறு அமெரிக்கன் ட்ரேஸ் வேறு யூரோப்பியன் ட்ரேஸ் வேறு ஒரு ஒன்று ரேஸ் இருக்கு இண்டியன் ரேஸ் வேறு ஏஷியனா ஏஷியனா அதுலேயும் மாறுது மங்கோலியன் ட்ரேஸ்னால் வித்தியாசம் எப்படியோ எல்லா ரேஸ் வித்தியாசம் வடிவங்களில் வேற்றுமே இதெல்லாம் இருக்குது எல்லா வேற்றுமைகளும் என்னென்னா கல்பித்தா ஆக இந்த வேற்றுமைகள் பல்வேறு வகையான வேற்றுமைகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இது ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் ஆத்மா ஒன்றையே ஃபோக்கஸ் பண்ணும்படி பண்ணுறார் அதுக்கு உதாரணம் சொல்லுகிறது ஹாட்டக்கே கடக்காதிவத்து ஹாட்டகம்னா தங்கம் சம்ஸ்கிருதத்தில் தங்கத்துக்கு ஏகப்பட்ட பேர் ஸ்வர்ணம் அப்புறம் வந்து காஞ்சனம் ஹேம ஏகப்பட்ட சப்தங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஹாட்டகம்னா ஸ்வர்ணம் ஹாடகாபரணம் ஹேமாபரணம் ஹேமன்னா தங்கம் ஹாட்டகம் ஸ்வர்ணம் காஞ்சனம் இது மாதிரி நிறைய இருக்குது ஹாட்டக்கே கட்டக்காதிபத்து தங்கத்தில் வளையல்கள் வளையல்கள்தலானவைகளை போல கடக்கம்னா என்ன கையில் போட்டுக்கிற வளையல் மாதிரி அது இந்த கடக்கம் முதலானவைகளைப் போல எப்படி ஒரு தங்கத்தில் பல்வேறு ஆபரணங்கள் கற்பிக்கப்படுகின்றனவோ அதைப்போல் நித்தியமான விஷ்ணுவின் இடத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சச்சிதாத்மாவில் எங்கும் உள்ள எப்பொழுதும் உள்ள விஷ்ணவுனா எங்கும் உள்ளன்னு போடுகணும் ஆண்டும் காலத்தால் காலவியாபி தேசவியாபி வஸ்து வியாபி காலவியாபி தேசவியாபி வஸ்து வியாபி காலம்னா என்ன காலத்தையும் வியாபிச்சிருக்கிறார் தேசம்னா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறார் வஸ்துனா பொருளையும் வியாபிச்சிருக்கிறார் கால தேச வஸ்து வியாபின்னு புரிஞ்சுக்கணும் ஆத்மா கால தேசவஸ்து வியாபி ஏன்னா ஒன்று ஒன்று ஆத்ம லக்ஷணம் சொல்லிவிட்டேன் ஆத்மா கால தேச வஸ்து வியாபி ஹாட்டக்கே ஹட்டக்காதிவத்து தங்கத்தில் வளையல் முதலானவைகளை போல அப்படின்னு உதாரணம் சொல்லி முடிச்சுட்டார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம்